சதாசிவரம்பியமியே குருபரம்புஸ்மதிபுராலயும் லோக்கம் சங்கராச்சாரியம் தராயணம்ூர்பாஷ் வந்தே பகவந்தோ புனப்பு புனஸ்வந்தோ வை ருக்க அந்தோரு தீயோராத்மேதி மூதவிபி வோமவா தஷிணா மூர்த்தே நம பதிரங்கசேவ் பசியே சபிஜா ஸிரேரங்கை துஷா சூேமேவா ஸ்வந்திரோ வூஷா விவேதாஸ் அரிஷனேமிகஸ்பம் ஷாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குரு நம कुछ मैंने सरिया करेक्टा मंत्र मंत्र रंटम ऐड़ा मंत्र प्लवाहे ते अदृता यज्ञ रूपा அஷாத்தசோ அவரம் எமேந்தி மூடா ஜராமத்து புனரேவிய இப்ப வந்து நம்ம கடைசியா ஏழாவது மந்திரத்தை பார்க்க ஆரம்பிச்சோம் இந்த ஏழாவது மந்திரத்தில் வந்து இப்ப ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் கர்மஸ்துதி செய்யப்பட்டது கர்மத்தை பத்தி ஸ்துதி செய்யப்படும் ஓகே கர்மஸ்துதி செய்யப்பட்டது ஓகே ஸ்துதி செஞ்ச உடனே நமக்கு வந்து ஒரே சந்தோஷமா இருக்கும் அங்க நேரா சொர்க்கத்துக்கு லோகத்துக்கு வரைக்கும் அப்டூ சொர்க்க லோகம் வரைக்கும் போகலாம் அவங்களும் வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க சில பேரு வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க அதனால தான் நாங்க போறோம் அப்படி வேற சொல்லுவோம் நாம அதனால அங்கே நமக்கு நல்ல ரிசப்ஷன் இருக்கிறது வரவேற்பு இருக்கிறது அதனால அங்க போயிடலான்ன்றதுக்காக ஒரு பற்று உண்டாக்குறதுக்காக உபனிஷத்து சொல்றதுக்கு அவசியம் இல்லை ஓகே உபனிஷத்தோட வேலை இல்ல அதுல சொல்றது மூலியமா வைராகியத்தை வரக்கிறதுக்காக இப்படி சொல்லப்பட்டது இங்க போகக்கூடாது இவர் மாத்தி போயிடக்கூடாது வைராகியம் வரணும் பற்றுக்காக இது சொல்ல வரல ஓகே அப்போ கர்மத்தை செஞ்ச பலன் டெபினா கிடைக்கும் அந்த பலன் வந்து சொர்க்கம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஆனா மறைமுகமா ஒரு காஷின் எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு அது என்ன எச்சரிக்கை விடப்பட்டிருக்கு அப்படின்னா சோ இந்த கருமா சரியான நேரத்துல சரியான விதத்துல சரியான நபர்ல செய்யாது போனால் விபரீதமான பலன் உண்டாகும் விபரீதமான பலன் உண்டாகும் அதனால அது ஜாக்கிரதையா அங்க கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அது வரைக்கும் இது நீங்க சொர்க்க லோகம் வரைக்கும் அடையலாம் இதெல்லாம் நமக்கு ஸ்துதி செய்யப்பட்டது இப்ப என்ன பண்றதுன்னா ஏழுல இருந்து பத்து வரைக்கும் இந்த உபநிஷத்து என்ன பண்றது நிந்தா பண்ணப்படுறது புகழறது எப்படி திட்டப்போறது திட்டப்படுறதுன்னா என்ன சில பேருக்கு திட்டது செய்யக்கூடாது தப்பு அப்படி சொன்னா அது திட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா திட்ட மாதிரி வரும் நமக்கு ஓகே இப்ப சொல்லப்படுறது உபனிஷத்து ஏழாவது மந்திரத்தில் என்ன சொல்லப்படுறது அதாவது கர்மத்தினால நீ எவ்வளவு தூரம் அடையலாம் மோட்சம் வரை அடைக்கலாம் ஆனா பூர்ணத்துவத்தை அடைய முடியாது ஒரு ரகசியம் புரிஞ்சுங்க பூர்ணத்துவத்தை மாத்திரம் அடைய முடியாது ஏன்னா கர்மத்தினுடைய எண்டு சம்சாரம் ஞானத்தினுடைய ஒன்று மோட்சம் இது இது வந்து மனசுல ஆழமா பதினும் நீ கர்மத்தின் மூலியமா போனீங்கன்னா கடைசியில நெட்டு ரிசல்ட் என்ன சம்சாரம் சம்சாரத்துக்கு திருப்பி டிரான்ஸ்லேட் எல்லாம் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன் இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதை சம்சாரமா புரிஞ்சுப்போம் அது ஒரே வார்த்தையில எல்லாம் புரிஞ்சிடும் சம்சாரம் அது போல மோக்த என்ன சர்வ பந்தத்திலிருந்து பிரச்சனையில இருந்து விடுதலை பண்றது முக்தி ஞானத்தினுடைய எண்டு மோட்சம் முக்தி அதனால இப்போ இந்த நம்மளுடைய சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா சிகரெட் விளம்பரம் மாதிரி கிடையாது பெருசாக ஒரு ஒரு பஃப் உங்களுக்கு INTEREST இன்ட்ரெஸ்ட் உண்டாக்கும் அப்படிலாம் சொல்லிட்டு அதில் டேஞ்சரஸ் நம்ம கண்ணுலேயே தெரியாது அந்த மாதிரி போடுவான் அப்படி சொல்ல இது வந்து எப்படி ஸ்துதி பண்ணப்பட்டிருக்கோ அதே போல அதனுடைய மறுசைடியும் விளக்கமாக சொல்கிறது ஓகே எப்போ சிஷியனுடைய சிஷியனுக்கு வேண்டிய தகுதிகள் யோகிதிகள் எப்போ சொல்கிறதோ சாஸ்திரம் அது போல குரு எப்படி இருக்கணும் அது யோகி இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஒளி சொ சங்கராச்சாரிய என்ன உபநிஷத்து அனாவசியமா ஒரு இன்ட்ரோடக் கொடுக்கிறார் ஏன் உபனிஷத்து வேதாந்த விஷயம் தான வேதத்து கர்மா காண்டத்தை பத்தி இது என்னத்துக்கு பேசணும் அதுக்காக நாலு விஷயத்தை பத்தி சொல்றாரு நாலு விஷயம் என்ன சொல்றாரு இந்த கர்மா ஏதாவத் பலம் இந்த இப்ப இவ்வளவு தூரத்துக்கு ஸ்துதி பண்ண கர்மா எப்படிப்பட்ட கர்மா அதுனா ஏதாவத் பலம் ஏதாவத்து பலம் வரையறைக்கு குட்பட்டது வரையறைக்கு குட்பட்டது லிமிட்டெடு எவ்வளவு பெரிய கம்பெனி நீங்க வந்து குரோஸ் கணக்குல ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறீங்கன்னு அந்த கம்பெனி என்ன பிரைவேட்டி பிரைவேட் லிமிட்டட் தான் ஓகே எந்த கம்பெனிக்கும் பின்னாடி PLTT எல் டி நீங்க போட்டிருப்பாங்க பிரைவேட் லிமிட்டெட் சின்ன லெட்டரை போட்டிருப்பாங்க ப்ளூபரி பிக் பிக் பேக்டரி கம்பெனிஸ் எல்லாம் பிரைவேட் லிமிடெட் நீங்க எந்த கம்பெனியில ஒர்க் பண்ணைட் லிமிடெட் அதுக்கு முன்னாடி என்ன நிறைய அப்ஜெக்டிவ்லாம் இருக்கும் பெத்த பெத்த பேர் எல்லாம் இருக்கும் உடனே ரெஸ்பெக்டை கொடுப்பா நீ அந்த கம்பெனி பேர சொன்னா அந்த ஆபீஸ்ல ஒர்க் பண்றேன்னு சொன்னா இவன் எழுதிருச்சு நின்றுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா அதனுடையலி மீனிங் புரியுது பாருங்க லிமிட்டட் கம்பெனில தான் ஒர்க் பண்றேன் பில் கேட்டுக்க அந்த இது கொடுத்திருக்கா செக் செக் தானே கொடுத்துருப்பேன் கேஷா கொடுத்திருப்பான் மொத்தமா பழைய காலத்துல மாதிரி இவ்வளவு பணத்தை கொடுப்பான் ஒரு கோடி இருக்கேன் அது கொடுத்தான டொனேஷன் அந்த டொனேஷன் ஒருபா ஒருபா காயின் போட்டா கொடுப்பான் துலாபாரத்தில் மாதிரி ஒரு சின்ன இதல செக் போட்டு கொடுத்திருப்பான் அதுல என்ன போட்டிருப்பான் அதுல 1 குரோர் 20 லேக்ஸ் குரோர்ஸ் ஒன் லாக் டுவெண்டி தௌசண்ட் குரோர்ஸ் ஒன் லேக் டுவெண்டி நமக்கு அதுல சைபர் போறதே தகராறு வந்துடும் ரீலி கொடுத்தா டொனேஷன் ஹையஸ்ட் டொனேஷன் தர்ல்ட் ஒன் லேக் டுவெண்ட்டி தௌசண்ட் குரோர்ஸ் ONLY ONLY, arikadon, arikadon, Only. 1 ஒன்ட்டும்னமாட்டும்பி பிரேக் பண்ணிட்டே அதனால எவ்வளவு பலம் அது வரையறைக்கு உட்பட்டது இவ்வளவுதான் அதுக்கு பலன் அதுக்கு மேல கிடையாது பூர்ணத்துக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்றது இன்டைரக்டா செகண்ட் என்ன கருமாவோட விஷயம் அப்படின்றார் சங்கரா அவித்யா காம காரியம் அது என்னன்னா அறியாமையினுடைய ஆசையினுட அறியாமையிலிருந்து ஆசையினுடைய விளைவு தான் கர்மா ஆசையினுடைய விளைவு தான் கர்மா அப்போ காம காரியம் அது ப்ராடக்ட் இருக்கு அந்த அறியாமையிலிருந்து விளைந்த ஆசையினால வந்ததுதான் அந்த காம ஓகே அதனால என்ன இது காரியம் பண்ணாலும் அது இக்னரண்ட்ல இருந்து வந்தது செயல் அப்படின்னு சொன்னார் செகண்ட் பாயிண்ட் அண்ட் தேர்ட் பாயிண்ட் கர்மா அச்சாரம் அச்சாரம் அது சாரமற்றது அது சாரமற்றது முதல் சொன்னதுக்கு இதுக்கு என்ன டிஃபரெண்ட் முதல் சொன்னது வந்து வரையறைக்குட்பட்டது அந்த வரையறைக்குட்பட்டு எல்லைக்குட்பட்ட கொஞ்சமா இருக்கிற பலன் கூட அநீத்தியமானது அச்சாரமானது நிலையற்றது அது அப்படின்னு அப்படி சொன்னார் இது மூணாவது இதெல்லாம் சொல்றதுக்காக கர்மத்தை பத்தி சொன்னது அப்படின்றாரு நாலாவது விஷயம் என்ன கரும துக்க மூலம் அதுதான் காரணம் உங்களுடைய புண்ணிய பாபம் புண்ணியமும் அந்த புண்ணிய பாபம் நம்ம அக்கௌண்ட்ல நிறைய சேர சேர அதுக்கேத்த மாதிரி எடுக்க வேண்டியிருக்கு ஓகே அதனால லோகம் டு லோகம் டு டிராவல் பண்ணி சம்சாரத்தில் அலைஞ்சிருக்கான் அதனால கர்ம மூலம் அப்போ சங்கராவுடைய கருத்து இது வைராகிய வரத்துக்காக சொல்லப்பட்டிருக்கு நாலு விஷயத்தினால கர்மா இங்க பேசப்பட்டது நம்பர் ஒன் வந்து கர்மா ஏத்தவத்து பலம் அவித்யா காம மூணாவது கர்ம அச்சாரம் கர்ம மூலம் இதை பத்தி சொல்றது தான் வந்திருக்கு ஓகே இப்ப நம்ம ஏழாவது மந்திரத்துக்குள்ள நுழையரும் இந்த ஏழாவது மந்திரத்துல இருந்து பத்தாவது மந்திரம் வரைக்கும் நமக்கு இந்த கர்மா வைராக்கியம் வரணும் அதுக்காக சொல்லப்படுறது உபநிஷத்து அதுக்கான மோட்டிவேஷன் பண்றது எப்படின்றத சொல்றது இந்த ஏழாவது மந்திரத்தில் மூணு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு மூணு விஷயம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா சுருக்குமா சொன்ன காரகம் அனித்தியம் கர்ம அனித்தியம் பலம் சம்சாரம் அப்படி ஓகே ஒன்னும் புரியலையே போன போன வகுப்புல வந்து காரக ஜன்யா கிரியா கிரியா ஜன்யா பலம் காரி நான் பேசுறேன்னா பேசறதுக்கு கொஞ்சம் உலகின் சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கணும் இதுக்கு பேரு காரகம் ஆறு விதமான காரகம் இருந்தா தான் கிரியா ஒண்ணு உற்பத்தி ஆகும் ஓகே அந்த அதுக்கான அதுதான் கிரியா அப்போ காரக ஜன்ய கிரியா கிரியாஜன்ய பலம் யதா காரணம் ததா காரியம் எந்த காரணம் இருக்கிறதோ அந்த காரணத்திலிருந்து உருவாகிறது காரியம் ப்ராடக்ட் காரணத்தை பொறுத்து ப்ராடக்ட் இருக்கும் ஓகே அதனால இங்க என்ன உபரிஷ சொல்றதுன்னா முதல்லயே போய் பாய்ச்சிடும் அந்த காரகத்திலேயே ப்ராப்ளம் காரகம் இருக்க அதுவே அனித்யம் அதுவே அனித்யம் காரகம் அத்தியம் அந்த காரகத்து மூலயமா வந்திருக்க கிரியா கிரியா அனித்தியம் அந்த கிரியா மூலயமா வருகின்ற பலன் இருக்க அதுவும் அனித்தியம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் இருக்கிறதும் அதே ரொம்ப அப்போ முதல்ல சாதனத்திலேயே பிராப்ளம் இருந்துன்னா கஷ்டம் ஓகே அப்போ இங்க உபநிஷம் என்ன சொல்றது சாதனம் சாத்தியம் சாதகன் மூணுமே அனித்தியம் சொல்றது இதை செய்யற ஆளும் அனித்தியம் அதனுடைய சாதனம் அனித்தியம் அதுக்கு வரக்கூடிய ரிசல்ட்டும் அனித்தியம் ஓகே அப்படிப்பட்டது சொல்றது அதுக்காக வலியுறுத்தது ஓகே இப்போ இந்த கர்மத்தினால் யாகத்தை பூர்த்தி செய்யறதுக்கு அவயவங்கள் அங்கங்கள் யஜ்ஜ நிவர்த்த அதாவது யஜ்ன பூர்த்தி பண்றதுக்கான அங்கங்கள் அவயவங்கள் என்னென்ன இருக்கிறதோ என்னென்ன வேணும் எஜமானன் வேணும் ஓகே யஜமானும் அதுக்கப்புறம் வந்து யாக செஞ்சு வைக்கிறதுக்காக ரித்துவிக்குவேன் ரித்விக்கு ரித்விக்கு அந்த புரோகிதர் அதுக்கு பேர் ரித்விக்கு யாரு யாகத்தை பண்ணக்கூடியவர்கள் ஓகே இப்போ ராமனுடைய இதுக்குறதுக்கு முன்னாடி தசரதன் யஜ்னம் பண்ணினான் ஓகே அந்த தலைமை ரித்விக்கு யாரு அவர் லோக்கல் குரு அவர் பர்மனண்ட் வெளியூர்ல இருந்து கூட்டிட்டு வந்தாங்க அவருக்கு தலைமையில இந்த பல்வேறு விதமான ரித்விக்குகள் வேலை செஞ்சாங்க போய் கூட்டிட்டு வந்தார் பெரிய இதெல்லாம் அந்த மாதிரி பெரிய எக்ஜம் அந்த மாதிரி பெரிய பெரிய படாபடா எக்ஜம் பண்ணும் போது பதினாறு ரித்விக்கு இருப்பாங்க காயத்ரி ஹோம் பண்ணோம் பண்ணும்போது இருபத்தி நாலு ரித்விக்கு ப்ரொடியூஸ் பண்ணணும் நாலு பேர் நம்ம இந்த பக்கம் நாலு சைட்ல நம்ம இதெல்லாம் பண்ணும் போது ரித்விக்கு செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எஜமானன் இல்லை எஜமானன் யாரு யார் இதை நடத்துகிறார்களோ அவர்கள் எஜமானன் இங்க தசரதன் தான் எஜமானன் அப்ப அங்க செய்யறதுக்கு எச்சம்மாத்திர போறாது சில எக்ஞ்சம் எல்லாம் பண்றதுக்கு கூடவே யார் இருக்கணும் பத்தினி இருக்கணும்னு சொன்ன சக தர்ம பத்தினி அவளு பேரே சகதர்ம பத்தினி ஓகே வெறும் இல்லா இல்லாள் மாத்திரம் சொல்லக்கூடாது சக தர்ம பத்தினி ஈக்குவல் அவள் ஓகே அங்க பத்தினி இல்லைன்னா சில காரியம் எல்லாம் பூர்த்தி பண்ண முடியாது புரியுது பத்தினி இம்பார்ட்டன்ட் அப்ப சகதர்ம பத்தினி சேர்த்து பதினெட்டு பதினாறு பிளஸ் ஒன்னு பிளஸ் ஒன்னு பதினெட்டு ஓகே இந்த மாதிரி மற்ற காரங்கள் எல்லாம் சேர்த்துக்கணும் திரவியம் போடுறது அதுக்கப்புறம் ஹோமகுண்ட வேணுன்றது நெய் வேணுன்றது இதெல்லாம் போட்டு அதுல செய்யக்கூடிய யஜ்னம் என்ன இருக்கிறதோ அது யஜ்ஜ அப்படி பண்றது அப்படி செய்யக்கூடிய யஜ்னம் இருக்க எப்படிப்பட்டதா இருக்கிறது திருடாகா அதிருடாகனா அதிருடாகனா ஒரு இங்க உபநிஷம் சொல்றது அருடாகா திருடானா உறுதி அதிருடான உறுதியற்றது நிலையற்றது அஷ்டாதச ரூபாக அதிருடாக இவ்வளவு நேரம் சொன்னே அது நிலையற்றது அதிருடா யஜ அப்போ இதனுடைய கிரியா பலமும் இருந்து வந்திருக்க கிரியா அநீத்தியம் அதனால எப்படி சொல்றது உபனிஷத்து அஷ்டாதச அதிருடா யக்ஞ மீன்ஸ் இதனுடைய பிளவா சந்தி பிளவா சந்தி மாதிரியா ஒரு குட்டி போட்டு எடுத்து இருக்கும் குட்டி போட்ட பரிசல்ல போயிருக்கீங்களா பரிசல் ஒண்ணு இருக்கும் பரிசல் இருக்கும் அது குண்டு ஆள் அந்த மொத்தத்துக்கு போக வேண்டியதான் ஏத்திக்க மாட்டாங்க ஒரு கொஞ்சம் சௌரியமான ஆளை மாத்திரம் என்னென்ன ஓடுற ஆத்துல இப்படி கிராஸ் பண்ணி போகணும் பரிசுல போறதுக்கு ஒரு தண்ணி தில்லு வேணும் அது ஒரு திருலிங்கா இருக்கும் பயமாவும் இருக்கும் ஏன்னா இப்படி ஓகும் அது ஆறு தண்ணி இப்படி இழுத்துட்டு போகும் இதுல இவன் வந்து இவன் வேற என்ன பண்ணுவானா ஒரு குச்சி வச்சு மேனுவல் அது குச்சி வச்சு அமுத்தி அப்போ அந்த கரைக்கு எடுத்துட்டு போவான் பியூட்டிஃபுல்லா இருக்கும் எப்பயாவது சான்ஸ் கிடைச்சா போயிட்டு ஒரு அடி அடிச்சு ஆயிடுச்சு அத்தனை பேரும் அவுட் ஜல ஜல சமாதி ஆயிட்டான் இப்படிதான் அப்படிப்பட்ட கப்பலே போயிடுறது சமுத்திரத்துல நீ இது ஒரு போட்டை எடுத்துட்டு சமுத்திரத்தையே தாண்டிவிடும் சொன்ன எப்படி இருக்கிறது அப்படி கிண்டல் பண்றது உபநிஷத்து நீ பண்ற கரும் கர்மத்து முன்னே நான் மோட்சத்தை அடைஞ்சிடுவேன் அப்படி சொன்ன என்கிட்ட யஜ்னத்துக்கு பணம் அனுப்புங்க உங்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு நாளுத்தையும் அனுப்புறேன் நீங்க அந்த மந்த நோட்டீஸ் ஒண்ணு வரும் பார்த்துப்பீங்க நீங்க இது பொருங்களுக்கு உங்களுக்கு சம்பந்தம் மட தகராடா இருக்கிறது கர்நாடக நிறைய இருக்கிறது இன்னொருத்தனை ஒழிக்கிறதுக்கு இதெல்லாம் நிறைய ஹோமம் பண்ணி இங்க இருந்து அனுப்புவான் அதுக்கு பல்லாயிரக்கணக்கான ரூபாய் கொடுத்து அனுப்புறான் நா அந்த குரூப் யாருக்கான அந்த புரோக்கர் ஒருத்தர் பெரிய குரூப் அவ்வளவு தலைவலி போறதுன்னா நாங்க புரோகித பண்ண முடியாதே அவன் இங்க ஏமாத்துறான் அதனால எல்லாம் இருக்கிறது இந்த யஜ் அவரம் கர்மம் அவரம் கர்மனா என்ன அவரம் கர்மனா கர்மா உபாசன ரகித கர்மா டைப் ஆஃப் ரெண்டு டைப் ஆஃப் கர்மா இருக்கிறது இந்த ஹோமத்திலே தியானத்து சம்பந்தப்பட்டு நான் விஷ்ணு சகசிரம் உதாரணம் சொன்னேன் விஷ்ணு சகசிரம் கர்மமா பண்ணலாம் தியான சகிதமா பண்ணலாம் ஆக்சுவலி தியான சகிதமா தான் பண்ணணும் அது அப்படிதான் இவன் சொல்ற ஸ்பீட்ல மாஷ்ணு ஓடி போடுவார் அந்த மகா சக்கர இருக்க அதை விட ஸ்பீடா சொல்லுவார் நிறைய அதெல்லாம் சொல்லவே இல்ல அடுத்ததுக்கு போன அதனால இல்லாத வெறுமன செய்யக்கூடிய கருமா இது அதுல எப்படி பலன் இருக்கும் அவரம் கர்மா அவரம் கர்மா என்ன சொல்ப பலனு கொடுக்கக்கூடாது சொல்ப பலனை கொடுக்கக்கூடிய உபாசனை இல்லாத கர்மா பிளவா சந்தி பிளவா சந்தினா அது வந்து சின்ன படகை போல அது பலன் கொடுக்கக்கூடாது அதிருடோ யக்ஞரூபாக அவர கர்மா எப்படிப்பட்டது பிளவா சந்தி அது அனித்யம் நிலையற்றது சார கடலை பய கடக்கிறதுக்கு உதவாது அப்படி அதனால மோட்சத்துக்கு இது சரிப்பட்டு வராது ஆனா இங்க என்ன சொல்றான் எனக்கு தெரிந்த நண்பர்களே இருக்காங்க என்கிட்டே நிறைய வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க சொல்லி இப்ப ஒரு பெரிய குரூப் அதெல்லாம் டெவலப் ஆயிருக்கிறது இப்படி மந்திரிச்சு வெள்ளி மோதனம் கொடுப்பாரு அவர் எக்ஜையில இருந்து அதெல்லாம் எங்கன்னு கேக்குறீங்களா சொல்ல மாட்டேன் ஏத்த ஸ்ரேயா இந்த கர்மாய மோட்சத்தை கொடுக்கும் அப்படின்னு இது மோட்ச சாதனமாக இந்த யஜத்தை கர்மத்தை பயன்படுத்துகிறவர்களை என்ன அன்பா சொல்றது உபநிஷ தெரியுமா ஏ மூடா அபி நந்தி இந்த உபநிஷத்துக்கு ரெண்டு வார்த்தை பிடிக்கும் ஒண்ணு மூடா இன்னொன்னு தீரா அபிந்தி எந்த மூடர்கள் அபிநந்தி கருதுகிறார்கள் அவர்கள் இந்த மோட்சத்தை அடைஞ்சுள்ளான் நினைக்கிறார்கள் கருதுகிறார்கள் அபிநந்தி அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் எப்படி போவார்கள் அது எச்சரிக்கை பண்றது அவர்கள் ஒண்ணும் சொல்ல சொந்த கருத்தான் சொல்ல இதுல உ வார்த்தையை எடுத்து சொல்ல புரிய சில பேருக்கு நெருடலா இருக்கக்கூடாது புரியுதுல தேர்கள் என பயமுறுத்தது அடுத்தது என்னவா ஜராமிருத்தியும் அபியந்தி அபியந்தி அடைகிறார்கள் எதை அடைகிறார்கள் மரணத்தை அடைகிறார்கள் விரும்பின மரணத்தை அடைகிறார்கள் சொல்லக்கூடாத ஜராமிருத்தியும் பயமுறுத்து நீ சொமாடக்கு பட்டு பிரச்ச நல்ல வயோதிகமா அடைஞ்சி கட்டான் பட்டு இங்க ஒருத்தர் பெரிய ஒரு போனார் நடந்து போனார் இன்னைக்கு சாயந்திரம் பார்த்துட்டு இருந்தேன் ஒரு ஒரு ஸ்டெப்புக்கு கஷ்டப்படுறாரு அவர் அவஸ்தப்பட்டு போறாரு வாக்கிங் ஓகே அப்படி ஜரா அங்க பர்தரு சொல்றாரு உனக்கு புலி ஒண்ணு காத்து இருக்கு வயோதிகன் என்ற புலி காத்து வயோதிக பெரிய வயோதிக காலத்தில் உதவி செய்யறதுக்கு அபியந்தி அந்த வயோதிகத்தை அடைஞ்சி மரணத்தை அடைகிறான் போட்டோம் அவளை தானே அடைஞ்சிட்டு போறேன் புனகா புனகா ஏதோ இப்ப மாத்திரம் புதுசா அடையப்படுறது இல்லப்பா ஏற்கனவே சம்சாரத்தை தான் இருந்து அந்த சம்சாரத்திலேயே திருப்பி விழுவாய் மீண்டும் மீண்டும் இந்த சம்சார சாகரத்திலேயே விட கடவாய் அப்படின்ற தெளிவாச்சா அதனால இவன் வந்து ஒரே குறிக்கோள் கொக்குக்கு ஒன்னே மதி மாறி காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பணம் பணம் பணம் இதுல எதை போட்டா வரும் அதுல எதை போட்டா வரும் இவனை எப்படி ஏமாத்தலாம் இவனை பிடிக்கலாம் அவனை பிடிக்கலாம் ஒரே இதுல போட்டு போட்டு போட்டு போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருப்பான் கடைசில அப்புறம் அறுபத்தஞ்சு வயசு கிடக்கும் போது எல்லாத்தையும் இந்த பக்கம் அந்த பக்கம் கழக்க மேற்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் நம்மளுக்காக கட்டி போட்டு வச்சிருக்கான் பெரிய பெரிய மிஷின் வாங்கி போட்டிருக்கான் இவ வெல்த்த சம்பாதிச்சு அதுக்கப்புறம் ஹெல்த் மெயின்டெயின் பண்றதுக்கு வெல்த்த செலவு பண்ண புரியல ஹெல்த் ஸ்பாயில் பண்ணி வெல்தம் பண்ணி அதுக்கப்புறம் ஹெல்த்த மெயின்டைன் பண்றதுக்காக கொஞ்சம் கொஞ்சமா குறிவு மாதிரி சேர்த்து வச்சதெல்லாம் ஒரு டபக்கு அடிச்சுட்டு போடுவோம் கொஞ்சம் குறைச்சுக்குங்களே குறைச்சுக்கிற விஷயமா இது நம்ம அங்க கேட்கவும் மாட்டோம் ஓகே அப்படிலாம் பில்லு வேணா கொஞ்சம் வந்து ஒரு நாள் பெட் வாடகையா வந்து எட்டு ரூபாய் குறைச்சிருவான் போம்பது போகும்போது அதுவே பெரிய விஷயமா இருக்கும் அது வந்து கீழே வாட்ச்மேன் இருப்பான் அவங்க கிட்ட கொடுத்து தொலைச்சுட்டு வரணும் கடைசில ஹாஸ்பிட்டல் சமாச்சாரம் ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் இப்போ ரிச் ஆயிடுச்சு அதனால இந்த இதுல தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒரு பயணத்துல போனவன் எப்படி ஆயிடுக்கானா கடைசில புனகா சம்சாரத்திலே விழுந்துடுறான்னு சொல்றது இந்த மந்திரம் எட்டாவது மந்திரம் என்ன சொல்றதுன்னு பாக்கலாம் அது அதுவாது நமக்கு ஆறுதலா இருக்கான்னு பாக்கலாம் அவிதா பண்டிதம் வர்த்தீராண்டிதம் மன்யமாங்கியன பரியந்தி மூடா முதல் மந்திரத்தினுடைய தொடர்ச்சி முதல் மந்திரம் அந்த கர்மத்தையே சாதனையே வந்து அனித்தியம் சொல்லிச்சு இங்க என்ன சொல்றது அந்த சாதனையை பயன்படுத்த கர்மி கர்மா கர்மத்தை பண்றவன் பேர் கர்மி ஓகே அந்த கர்மிய கண்டனம் பண்றது ஓகே அங்க கர்ம கண்டனம் இங்க கருமி கண்டனம் கண்டனம் அப்படின்னா அப்போ கர்மத்தை வந்து முழு மூச்ச கர்ம காண்டிகளை வந்து செஞ்சு இருக்காங்க இல்லையா அவங்களுடைய அது வந்து அநீத்தியம் அப்படின்னு சொல்றது இதெல்லாம் எதுக்கு சொல்லணும் ஒரே ஒரு காரணம் நமக்கு எப்படியாவது வைராகியம் வாழ்க்கையில சாகிறதுக்கு முன்னாடி வைராகியவனம் வைராகியம் ஒரு தடவை வந்துருதுன்னா இவர் சக்சஸ்ஃபுல் லைஃப் ஓகே வைராகிய வரத்துக்காக இதெல்லாம் சொல்றது அப்போ நமக்கு வாழ்க்கையில வந்து இரண்டு விஷயம் இருக்கிறது என்ன விஷயம் இருக்கிறது நான் அனுசோச்சந்தி கேட்ட மாதிரி இருக்கும் இத்தனை நேரத்துக்குள்ள அது வந்து மனப்பாட ஆகி ரத்த நாளங்கள்ல இரண்டரை கலந்து இங்க வந்திருக்கு உங்களுக்கு அனுசூச்சந்தி பண்டிதாகலை அதை கண்டு பொறாமப்படுறதுக்காக இல்ல அக்ஞானி துக்கப்படுகிறான் அப்படின்றது ஸ்டேட்மெண்ட் ஓகே இது வந்து நியூட்டன் அதாவது நம்முடைய துக்கத்துக்கு துயரத்துக்கு காரணம் நாம என்ன நினைச்சுருக்கோம் என்னுடைய மாமியார் தான் ப்ராப்ளம் பக்கத்து வீட்டு தான் ப்ராப்ளம் என்னுடைய ஆபீஸ் தான் ப்ராப்ளம் என்னுடைய ஹெல்த் தான் ப்ராப்ளம் என்னுடைய அக்கௌண்ட்ல இருக்க மணி ப்ராப்ளம் என்ன வச்சிருக்கே என்னுடைய என்ன அப்படின்னு காரணம் கேட்டா நூறாயிரம் விதமான இந்த வெளியில சொல்லி என்ன பண்ணிட்டு வேண்டிய காரணங்களை மாத்திக்கிறதுக்கே பண்ணாலும் அந்த துயரம் போக போறதில்லை ரூட்டு வெளியில இருக்கிறது அது உள்ளது அது அறியாம இருக்கிறது எப்போ என்னுடைய துக்கத்துக்கும் துயரத்துக்கும் காரணம் அறியாமைன்றது தெரிஞ்சுடுச்சோன்னா அப்ப நான் அறியாமையை நீக்கிறதுக்கு வழி பண்ணுவேன் ஓகே என்னுடைய துயரத்துக்கும் துன்பத்திற்கும் என் அம்மா தான் காரணம் என் அப்பா தான் காரணம் என் புள்ள தான் காரணம் என் பொண்ணு தான் காரணம் என் ஒய்ஃப் தான் காரணம் இல்ல இல்ல எங்க ஆபீஸ் தான் காரணம் இருக்கணும் இருக்கு எங்க போய் அங்கதான் போயிட்டு நினைச்சிடும் தெரியுது அதை விட இது இதுல இருந்து நம்ம அனுபவத்திலிருந்து நம்ம அனுபவம் போறோம் இன்னொருத்தருடைய விஷயம் தேவையில்லை சாஸ்திரமே தேவையில்லை அது அறியாமை தான் காரணம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் வேணும் ஓகே ஓகே முதல்ல வந்து என்னுடைய துன்பத்து காரணம் மற்றவர்கள் இல்லைன்றது தெரிஞ்சு எப்ப அறியாமைக்கு காரணம் என்று என்ற எண்ணம் வருகிறதோ அப்பதான் அந்த பர்சன் சிஷியத்துவம் வருகிறது ஒருத்தன் எப்பிஷ்யன் ஆகிறானா என்னுடைய துன்பத்துக்கு துயரத்துக்கு எல்லாம் காரணம் வெளியில இல்லை அது என்னுடைய அறியாமைன்னு தெரிகிறது குவாலிபிகேஷன் சிஷியத்துமே வருது ஏன் எப்ப அறியாமை கண்டுபிடிச்சோ அறியாமை போக்குறதுக்கு கண்டிப்பா சாஸ்திரத்துக்கிட்ட வரணும் வகுப்புக்கு வந்தாகணும் அப்ப குரு நீட் ஆகணும் ஓகே அப்ப நான் சிஷியனாக இருக்கு அப்ப செகண்ட் விஷயம் அறியாமை நீக்கிறதுக்கு நம்ம குரு சாஸ்திரத்தை நாட வேண்டியிருக்கிறது சாதனை அப்படின்றது நமக்கு தெரியும் என்ன பிரிக்கலாம் என்பது தெரியாது தெரியாது தெரியாது அப்படி ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன அப்படின்னா தனக்கு தெரியாது என்பது தெரியும் தனக்கு தெரியாது என்பது தெரியும் இது செகண்ட் குரூப் தேர்டு என்ன தெரியுமா அதுதான் குரூப் தனக்கு தெரியும் என்பது தெரியாது தனக்கு தெரியும் என்பது தெரியாது ஓகே நாலாவது குரூப் ஒண்ணு இருக்கிறது அது என்ன தனக்கு தெரியும் என்பதும் தெரியும் நாலு குரூப் ஓகே அப்ப முதல் குரூப் யாரு பொதுமக்கள் அவங்களுக்கு எதுவும் தெரியாது ஓகே என்ன நடக்கிறது எது நடக்கிறதுன்னு தெரியாது அவங்களுக்கு ஓகே ரெண்டாவது குரூப் இருக்க அவன் தான் தனக்கு தெரியாதுன்றத கண்டுபிடிச்சிட்டான் அதனால அவன் மாணவன் ஓகே மூணாவது குரூப் இருக்கிறது அது என்னன்னா அது வந்து காமராஜ் மெமோரியல் ஹால் டு கன்னியாகுமரி ஹால் வரைக்கும் எல்லா கிளாஸுக்கும் போயிட்டு வருவான் எல்லா ஆச்சாரிய கிட்ட போவான் எல்லா மதத்த நூலெல்லாம் படிச்சுவான் அவனுக்கு தெரியாத சப்ஜெக்டே கிடையாது ஆமா அப்படி எல்லாம் புல் ரவுண்ட் அடிச்சுட்டு கடைசியில் சாகர வரைக்கும் இவர் எனக்கு குருன்னு தெரியவே தெரியாது அவனுக்கு உண்மையிலேயே எல்லா விஷயம் தெரியும் இது எல்லா ஆச்சாரியர்களும் ஒண்ணுதான் எல்லா ஆச்சாரியர்களும் கீதையை வந்து ஒரே மாதிரி தான் சொல்லுவாங்க மாத்தி மாத்திரி சொல்ல மாட்டாங்க மாத்தி மாத்திரி சொல்ல மாட்டாங்க யார் இருக்கும் அப்படி அந்த கேட்டு ஆனா எப்போ ஒரு ஆச்சாரிய போய் உட்கார்ந்து இது மூணாவது குரூப் இருக்க கன்ஃபியூஸ்ட் பர்சன் இந்த வேதாந்தத்துக்கு வந்து இந்த ஆன்மீகத்துக்கு உலகத்துக்கு வந்தவர்கள் மைனாரிட்டி பீப்புள் அந்த சுத்திட்டு இருக்க அலையிற குரூப் இந்த மூணாவது குரூப் வெறி ரொம்ப கஷ்டம் இந்த நாலாவது குரூப் யாருன்னா டீச்சர் அவருக்கு எது தெரியும் எது தெரியாது தெரியும் ஓகே சிஷியன் வந்து கேட்டான்னு வச்சுக்கோ கரெக்டா ஆன்சர் சொல்லுவார் சப்போஸ் அவருக்கு தெரியாத ஒரு விஷயத்துக்கு நீ கேட்டுட்டு வச்சுக்கோ மழுப்பெல்லாம் பண்ண மாட்டார் இப்படிலாம் பண்ண உனக்கு எனக்கு இந்த விஷயம் தெரியாது அது எனக்கு தெரியும் நான் தெரிஞ்சதை உனக்கு தெரிஞ்சதை கரெக்டா கைட் பண்ணுவார் தெரிஞ்சதை கரெக்டா கைட் பண்ணுவார் அதனால அவர் வந்து குரு ஆச்சாரியன் டீச்சர் ஓகே இங்க உபநிஷத்து என்ன சொல்றாது இதுக்கு மேல ஒரு ஆள் இருக்கான் அது அஞ்சாவது பர்சன் அதை பத்தின இந்த ஸ்லோகத்தில் இந்த மந்திரத்தில் வரக்கூடிய அஞ்சாவது பர்சனை பத்தி சொல்றது நாலுத்துக்கு அப்பாறுபட்டது அஞ்சாவது ஆள் இந்த அஞ்சாவது ஆள் எப்பேற்பட்டவன் அப்படின்னா தனக்கு தெரியாது தனக்கு தெரியாது ஆனால் தெரிந்த மாதிரி இருப்பான் உண்மையிலே தனக்கு தெரியாது ஆனா தனக்கு தெரியும்னு நினைச்சுப்பான் தெரியும் நினைச்சுப்பை நினைச்சுண்டு சொல்லணும் கூட பரவல இந்த து நம்ம பிராரப்தோம் துரதிஷ்டம் அர்த்தம் இந்த மாட்டிக்கூடாது பண்டிதம் மண்யமானாக பண்டிதம் மண்யமானாக தன்னை ஒரு பெரிய ஞானியாக சித்தரிச்சுப்பான் இந்த அஞ்சு ஆளு எனக்கு தொடர்பு இருக்கு அதுதான் விசேஷம் சரி சரி சில நேரத்துல சொல்ல முடியாது இதெல்லாம் இதெல்லாம் கிளாஸ்ல தான் சொல்ல முடியும் ஓகே டைரெக்டெல்லாம் சொன்ன உறவு போயிடும் இல்ல வீணான கஷ்டம் வரும் ஓகே ஓகே அப்படின்னு சில பேர் நமக்கே அட்வைஸ் பண்ணுவாங்க மண்யமானாக நீங்க இப்படி டீச் பண்ணுங்க எப்படியா ஓகே ஓகே இதுக்கெல்லாம் ஏகப்பட்ட ஆள் இருக்காடுதா சரி என்ன சொல்றது அவர் வயசு எல்லாம் இருக்கிறது ரெஸ்பெக்ட் சோமெனி என்வரன்மெண்ட் எல்லாம் நிறைய விஷயம் இருக்கிறது ரொம்ப திதிக்ஷா வேணும் இது ஒண்ணுதான் திதிக்ஸா வேணும் ஒண்ணுமே இல்லாம ஒன்னும் இல்லாம இருக்காது விஷயமே இருக்காது நான் பல வருஷம் பல பேர் கிட்ட கேட்டு இருக்கேன் தெரியுமா நீங்க சொமா உங்க வீட்டுல இருக்க பெரியவங்க திருப்பி திருப்பி சொன்ன எத்தனை தடவை கேட்கறது அப்படின்னு கேக்குறீங்களே நான் எத்தனை தடவை கேட்டு இருக்கேன் தெரியுமோ நீங்க என்ன சொல்றாரு அவித்யாயாம் அந்தரே வர்த்தமானாக வர்த்தமானாக அவருடைய கேர் ஆஃப் அட்ரஸ் எங்க இருக்கிறது அப்படி சொல்றாரு அவங்களுடைய இருப்பிடம் எங்க முதல்ல அது கண்டுபிடிக்கணும் யதாஸ்தானம் எது அப்படின்னா அவித்தியாயாம் அந்தரே அவங்களுடைய தலைச்சிருக்கிறார்கள் அப்பேற்பட்டவர்கள் அந்தரே அந்தரை மையத்தில் இதோ ஒரு ஓரத்தில் இருந்தா கூட அவங்களை எஸ்கேப் ஆகி பொழைக்க வச்சுள்ள நடு இருக்கான் சுழல்ல மாட்டிட்டான்னு தெரியுமா உங்களுக்கு இந்த கடல்ல வந்து சுழல் வரும் நடு மாட்டான் திருப்பி தப்பிக்க முடியாது ஓகே சூறாவளி நடுவில் சங்காதகம் அவித்யா காரியம் சங்காதக என்ன அர்த்தம் அவித்யா காரியமாகிய இந்த உடல் மனம் இந்திரியம் இந்த உடல் மனம் இந்திரியம் இருக்க அதுதான் நானு புரிஞ்சுக்கிட்டவன் அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எம்பசை இந்த சரீரத்துக்கு சரீரம் தான் மனசு புத்த அபிமானம் வச்சிருக்கான் தாதாத்மைய மாப்பண்ண மாப்பண்ணா தாதாத்மயம் அது உள்ள அதுதான் நான் உறுதியில் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கான் அதுதான் அவித்யா நடுவில் இருக்கிறது அர்த்தம் அவித்யா நடுவில் இந்த சரீரம் மனசு அதுதான் நான் என்ற உறுதியா இருக்கிறான் ஓகே சரி இந்த சரீர அபிமானம் என்னுடைய சம்சாரத்திற்கு காரணம் அப்படின்னு யாரு அறிகிறார்களோ அவர்கள் யாரு சிஷியர்கள் மாணவர்கள் முமுட்சுகள் அவங்க இந்த வகுப்பை தேடி வருவார்கள் ஓகே அப்படி இதுல இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இது தெரியாதவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பார்கள் அப்படின்னா ஸ்வயம் தீராகா பண்டிதம் மன்னியமானாகாயம் தீராக தங்களை தீராகா அப்படின்னு தான் தான் விவேகி யோகி எல்லா சர்வமும் தெரிஞ்சவன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க ஓகே அப்படி நினைச்சுப்பாங்க மன்னியமானாகா மன்னியமான பண்டிதம் மன்னியமானாக வந்து ஞானி எல்லா விஷயத்தையும் நான் கரைச்சு குடிச்சிட்டேன் நான் எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் நான் சொல்றேன் கேளுங்க எல்லாம் தெரியும் இருக்கட்டும் நான் சொல்றது முதல்ல கேளுங்க அப்படின்னு தன்னுக்கே தானே ஞானியா முத்திர குத்தினவர்கள் அவர்கள் பகவான் கிருஷ்ணா கீதையில வந்து ஏ அர்ஜுனா நான் உனக்கு ஒண்ணு நான் வந்து சொல்லல தத்துவ தரிசி பிகி தத்துவத்தை அறிந்தவர்கள் கூறுகிறார்கள் அதை நான் உனக்கு கூறுகிறேன் யாரு ஆனானப்பட்ட பகவான அப்படி சொல்ற ராமாயணத்தை எழுதும்போது கம்பன் அந்த சூரியனை பார்த்து நாய் குறைக்கிற மாதிரி அந்த நாயினும் கேழ நான் இருக்கேன் ராமனுடைய சரித்திரம் எங்க நாய்ங்க அப்படின்றான் கம்பன் மகா பெரியவர்கள்லாம் அப்படிதான் நினைப்பாங்க இந்த அல் நினைக்கிறேன் போது இதுல விவேகி கிடையாது விவரம் தெரியாதவன் இந்த மூடாஹா முட்டாலுடைய, மூடவர்களுடைய அறிவியலிகளுடைய நிலைமை எப்படி இருக்கிறதா அப்படின்னா ஜங்கன்யமானாக ஜங்கன்யமானாக மீண்டும் மீண்டும் அடைந்து கொண்டிருக்கிறான் மீண்டும் மீண்டும் இவன் கஷ்டப்படுகிறான் ஓகே அதுல இருந்து என்ன பண்றது உபனிஷத்து நமக்காக பரிதாபப்படுற ஏ இவ்வளவு வெண்ணை கையில வச்சுட்டு நெய்க்கி திண்டாடுறிய நியாயமா இது அதனால நீ வெளியில வா அப்படி சொல்ற சோ நான் அனுசோச்சந்தி பண்டிதாக கீதா சொல்றது ஞானிகள் துக்கப்படுவதில்லை இங்க என்ன பண்றான் ஜங்கன் ஜங்கன்யமானாக துன்பப்படுகிறார்கள் தாக்க அந்த துயரத்தினால் தாக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் பண்டிதம் மண்யமானாக ஜங்கன்யமானாக யார் இவர்கள் தன்னை ஞானேன்னு போலியா நினைக்கிறார்களே அவர்கள் மீண்டும் மீண்டும் துக்கத்தை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்கள் பண்டிதர்கள் அல்ல ஓகே இவர்கள் ஞானிகள் அல்ல இது புரிஞ்சுக்கிறோம் நம்ம இவர் அப்ப யார் இவர்கள் மூடாக அறிவியலிகள் அவிவேகிகள் அப்படி சொல்றது ஓகே அப்புறம் எப்படி இவங்க எப்படி இருக்காங்களா பரியந்தி அலை லோலோலோ அலைந்து கொண்டிருக்கிறார்கள் துல துக்கத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போ இவர் என்ன பண்ணுவாங்கன்னா சாத்திய சாதனை மாத்திண்டே இருப்பாங்க இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் இது கொஞ்சம் அது கொஞ்சம் இப்படி மாத்திண்டே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இங்கே அலைந்து கொண்டிருக்கிறார்கள் ஸ்திரமாக ஒரு இடத்தில் இருக்க மாட்டார்கள் ஓகே அப்படி அப்படி ஸ்திரமாக இவர்கள் மாத்திரம் இல்லை அது மாத்திர இவர்கள் வந்து எல்லோருக்கும் பிரீ சர்வீஸ் வரை பண்ணிட்டு இருப்பாங்க உபதேசம் பண்ணிட்டு இருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா சகட்டு மணி அந்த புதுசா வருவாங்க ஒண்ணு செய்ய முடியாது ஒண்ணு இருக்க அதனால அதுக்கு யார் யாரு கிடைக்குமோ யார் யாரு அவங்க தான் அந்த ரிஷிகேசத்திலேயே ஆசிரமத்திலேயே இருந்து அங்க சத்தியத்தையே சொல்ல இடத்திலே அசத்தியத்தை பேச இருக்கான் அதை இருக்கான் வழிகாட்டுற மாதிரி குருடு அவன் இன்னொருத்த குருலிம் பிச்சைக்கார மாதிரி தெரியுமா நீங்க இங்கெல்லாம் வருவாங்களே விழு அஞ்சு பேர் சேர்ந்து விடுவான் ஏன்னா ஒருத்தர் கைட் பண்ணுவார் அவர் கைட் பண்றவரும் குருடு பின்னாடி இப்படி இப்படி இப்படி வச்சுப்பாங்க எல்லாரும் கண்ண தொடர்ந்து என்ன ப்ராப்ளம் முதல்ல நானே விழுந்துருவேன் கால் தடிக்க விழுந்துருவேன் நான் பிடிச்ச குருக்கான அவன் கால் தடிக்குதான் நானும் விடுவேன் அதனால இந்த மாட்டிக்காத அறகுறையான வழிகாட்டுவா அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு தெரிஞ்சுக்கணும் இவர் தான் எனக்கு கடைசியில எனக்கு அறிவு வரும்போது எனக்கு பிராரப்தம் முடிஞ்சு போச்சு புரியுது அதுக்காக எடுத்த முதல்ல இருக்கிற ஒரு ஆளை நம்ப ஞாபகம் வச்சுக்கோங்க எடுத்துடைய வெளுத்ததெல்லாம் பாலன்னு நம்ப கூடாது ஓகே ஏன்னா அந்த அந்த குருமார்கள்கிட்டையும் நிறைய ஏமாத்த குரூப் எல்லாம் இருக்குதா அதனால நீ விவேகானந்த மாதிரி பரீட்சை பண்ண ராமகிருஷ்ணர் உடனே எடுத்துக்கல விவேகானந்தா அவர் அவர் அந்த பணத்து மேல இருந்தா அவருக்கு நெருப்பு மாதிரி இருக்கும் அவருக்கு தெரியாம அவருக்கு பைசா வச்சுட்டாரு விவேகானந்த நரேந்திரா இருக்கும்போது வச்சுட்டு அவருக்கு தெரியாம வச்சுட்டார் யாருக்கும் தெரியாம சங்கத்திலிருந்து வந்தார் பிரம்மஞான சம்பந்த எதிலையும் நம்பிக்கை கிடையாது அவருக்கு ராமகிருஷ்ணன் வந்து உட்கார்ந்தார் உடனே குதிக்கிறார் எரிடுதே எரியடுதே எரியடுதே போய் நமஸ்கார தப்பு தப்பு ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு விவேகானந்த மடம் ஆரம்பிக்கல தன்னுடைய குருபாய் மேல பேர் அந்த அகங்காரத்தைண்ட இடத்துல வந்து மாற்றிக்க இங்க நியமானாக மாற்றிக்கலா குருடர்கள் குருடர்கள் அந்தேன குருடர்களால் நியமானாக வழிகாட்டுவது குருடர்களால் குருடு வழிகாட்டுவது போல பரியந்தி சம்சாரத்தில் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே இது ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை இது ஓகே கொஞ்சம் பேர் தான் இதுக்கு வரதே வேதாந்தத்துக்கு வர்றதே இந்த ஸ்பிரிச்சுவல் பாத்துக்கு வர்றதே ரொம்ப கொஞ்சம் பேரு மைனாரிட்டி பீப்புள் இதுல இந்த மைனாரிட்டி பீப்புள் எல்லா பக்கமும் அதிர்ஷ்டவசமா நம்ம நாடு இன்னும் மோசமா போகல ஆச்சாரிய இருக்காங்க நீ தேடி கண்டுபிடிக்கணும் முன்ன மாதிரி தெரியாது வாங்க கொடுத்த அங்க போகக்கூடாதுன்னு நடத்தும் குருடு குருடுக்கு வழிகாட்டுற மாதிரி இருக்கப்ப தனக்கு தெரியாது என்று தெரியாதவர்களை ஞானி என வழிகாட்டுகிறார்கள் ஓகே எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இது அஞ்சாவது குருப்பு அவர்கிட்ட நம்ம மாட்டிக்கூடாது அப்ப ஏழாவது மந்திரம் கர்ம காரணத்தை காரகத்தை வந்து தாக்குச்சு எட்டாவது மந்திரம் வந்து அந்த கர்மி தன்னை வந்து இது நான் வந்து இது பண்றேன் அது பண்றேன் அப்படி சொல்லி தன்னை பெரிய ஆளா நினைச்சிருக்கான் அவனை பத்தின ஒரு அடி தாக்கு ஒன்பதாவது மந்திரம் என்ன இந்த ஆள் என்ன பண்றான் அடுத்தது தான் அடைஞ்சுட்டேன் எல்லா விஷயமும் சாத்தியமே முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கிற ஆளை பத்தி பேசறது சில பேர் பாத்தீங்கன்னா நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட் சாத்தியம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்ற ஆள் இருக்கான் அவனை பத்தினு சொல்றதுதான் இது ஒன்பதாவது மந்திரம் ஒன்பதாவது மந்திரத்துக்கு பார்ப்போம் बहुता इत्यपि அவிதா வய மிழோ நபாத் தேனாதுராட்சீணோகவந்தே சிவந்தனை விழுகிறான் ஓகே கிருத பிரயோஜன கிருத பிரயோஜனகனா வாழ்க்கையில நான் அடைய வேண்டியதை அடைந்துவிட்டேன் அப்படி திருப்தி அடைகிறவன் ஓகே நினைச்சனோ அதெல்லாம் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றவன் ஓகே அப்படி சொல்றவன் அவித்யாயாம் பகுதா வர்த்தமானாக அங்க முதல் மந்திரத்தில் என்ன படிச்சோம் அவித்தியாயாம் அந்தரே வர்த்தமானாக அந்தரே இங்க பகுதா அவளைதான் வித்தியாசம் அந்தரே அறியாமையினுடைய மையத்தில் அறியாமையினுடைய காரியமாகிய உடல் அந்த சரீரத்தில் மையத்துல போய் சிக்கின்றவன் இருக்கிறவன் இங்க என்ன அப்படின்னா பகுதா பகுத அநேக்ககா பல எப்படி பல விதத்தில் இந்த அஜ்ஞான காரியமாகிய அறியாமை காரியமாகிய இந்த ஸ்தூல சூட்சம சரீரத்துல பல நான் அது அப்படின்ற அப்ப அறியாமை ஏக்ககா அத்தியாசம் அநேக்ககா ஒரு அறியாமையினால அநேக விதமான அத்தியாசத்துல மாட்டிக்கொண்டவன் அத்தியாசம் என்ன மிஸ்டேக் எரர் ஓகே அறியாமையினால இவன் தவறு தவறுதலா மாட்டிக்கொண்டவன் வர்த்தமானாக எப்படிப்பட்ட தவறு அப்படின்னா தன்னை வந்து பலவாக பாவிக்கிறான் எப்படி பாவிக்கிறான் அகம் அன்னமய கோஷா அகம் பிராணமய கோஷா அகம் மனோமய கோஷா அகம் விஜானமய கோஷா அகம் ஆனந்தமய கோஷா நான் உடம்பு நான் மனசு நான் இந்திரியம் நான் புத்தி அப்படின்னு சொல்லிட்டு அதுல உறுதியா பலவிதமா பேசிட்டு இருக்கான் பகுதா வர்த்தமானாக அவத்யாயாம் பகுதா வர்த்தமானாக அந்த அவித்யா காரியம் அந்த விஷயத்துல எல்லா விஷயத்திலும் அலைந்து கொண்டிருக்கிறான் அவனுடைய இருப்பிடமாக இருக்கிறது ஓகே அவ யாரு பயம் பயம்னா நாங்கள் பயம்னா நாங்கள் பயம் கிருத்தார்த்தா கிருத்த அர்த்தாக அர்த்த பிரயோஜனம் நாங்கள் வாழ்க்கையில அடைய வேண்டிய பிரயோஜனத்தை அடைந்து விட்டோம் என்று எண்ணுகிறவர்கள் திருப்தா திருப்தாபாசாக திருப்தி ஆபாசகா திருப்தி அடைந்தல ஆபாசன தப்பா திருப்தி அடைஞ்சிட்டேன்னு நினைச்சுட்டு ஆனா உண்மையிலேயே அடைய வேண்டியதை அவன் அடைய வேண்டியில்லை எப்படின்னா எறும்பு பழைய காலத்துல லட்டு பிடிச்சு வைப்பாங்க லட்டு பிடிச்சு வச்சுட்டு சிம்பிளா பழைய காலத்துல இருக்க ஆட்டிடியூடும் இப்ப இருக்கிற ஆட்டிடியூடும் எப்படி இருக்கு பாருங்க பழைய காலத்துல லட்டு பிடிச்சு வச்சாங்கன்னா என்ன பண்ணுவாங்க கிராமத்துல இருக்கும் மண்ணு தரையெல்லாம் இருக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க சுத்தி சர்க்கரை போட்டுருவாங்க அதுதான் இந்த லட்டுக்கு ப்ரொட்டக்ட் என்ன பண்ணுவே ஒருவார் ஒருவா போவார் உலகத்தில் ஒண்ணுமே பண்ணலி அதுதான் நீங்க ஆசிரமத்தில் பண்ணிட்டு இருக்கீங்க சர்ச்சை பண்றதுக்கு டைம் கிடைக்கிறது நானும் பாக்குறேன் அது சும்மான போயிட்டு இருக்கு கிழக்கிய முறைக்கும் சும்மான போயிட்டு ஒரு கடை தேனி மாதிரி கிடையாது தேனி மாதிரி சுறுசுறுப்பா கிடையாது தேனி சுறுசுறுப்பா அது போய் தேனி எல்லாம் எடுத்துட்டு வரும் அது வெறுமனா போயிட்டு வரும் இவர் வேகமா வருவார் இங்க இருக்கிற சர்க்கரை எல்லாம் ஊருக்கிட்டு போயிடுவார் இடியட்டு எறும்பு இதை தாண்டி போனா புடிச்சு வச்சுக்கான் குண்டு குண்டா லட்டு அதை எடுத்துட்டு போலாம் அதுல ஸ்வீட்டாவும் இருக்கும் மாடிபிகேஷன் அது பியூட்டிஃபுல்லா இருக்கான் லூச இப்ப இருக்கிற ஆள் என்ன பண்ண வந்துருமா அதை சுத்தியே நம்ம போர் நமக்கு உள்ள வித்தியாசம் அதனால இது ஒரு கதை இருக்கிறது அப்ப அத தாண்டி போனா நமக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்கிறது சின்ன குழந்தைங்களுக்கு கதை சொல்றது ஒருத்தன் வந்து போனானா காட்டுக்குள்ள போனானா அவனுக்கு சந்திர மரம் கிடைச்சுதான் வெட்டிட்டு வந்துட்டானா என்ன பண்ணனா அதை விட தாண்டி உலகத்திலேயே பெரிய ஆளாட்டானா அப்படிதான் அப்போ இவனுடைய எல்லை பவுண்டரி இருக்க இவள பண்ணும் அவனுக்கு திருப்தி ஆயிடுச்சு ஏன்னா இவன் வந்து ஏதோ ஒரு ஏழை குடும்பத்துல பிறந்து ஓகே கஷ்டப்பட்ட குடும்பத்திலே ஏதோ பிறந்துருவான் இவ யாருமே இருக்க மாட்டாங்க கைட் பண்ணுவாங்க கஷ்டப்பட்டு எப்படியோ டியூஷன் டியூஷன் படிச்சு கிடிச்சு உருண்டு பிறந்தே நல்ல எஜுகேஷன் ஆயிடுவான் பதவி கிடைச்சிடும் பணம் கிடைச்சிடும் எல்லாம் கிடைச்சிடும் அப்ப என்ன நினைக்கிறான் எங்க அப்பனும் எங்க தாத்தனும் இல்லாதது எல்லா விதமான போஸ்ட் அடைஞ்சிட்டு பணம் அதாவது நேத்தி வரைக்கும் சைக்கிள்ல போயிட்டு இருந்தாலே காரு வசதியெல்லாம் வந்தோன்ன நினைக்கிற அது அனித்தியத்துவம் இந்த வசதியான விஷயத்தை ஆரம்பத்துல திருப்தி இருக்க கூடாது கடைசி வரைக்கும் திருப்தி இல்லாம ஆயிடக்கூடாது ஒரு இடத்துல கண்டன்மெண்ட் இருக்கணும் முதல்ல அப்படி இருக்கணும் அதனால வள்ளுவர் ரொம்ப அழகா சொல்றார் வள்ளுவர் இருக்காரு லோக்கல் வியாசர் அவர் அவர் எப்படி சொல்றாரு முதல்ல புகழோடு தோன்றி புகழோடு தோன்றும் பண்ணலாம அதுக்கப்புறம் நைசல் இறைவனடி சேராதார் அப்படின்றார் பிறவி பெருங்கடல் நீந்தான் அதனால பகவான் அடையணும் பகவானுடைய சொரூபத்தை அடையணும் சிரவண மரண நிதித்தியாசம் சூத்திர வாக்கியம் நீங்க இறைவனு சேர்றதுன்னு என்ன என்கொயரி பண்ணணும் அப்படி அதுக்கான பதில் வல்லுவனார் சொல்றாரு அப்போ கிருதார்த்தா இவன் முடிச்சுட்டேன் அப்படின்னு நினைக்கிறான் பயம் கிருதார்த்தா இது அபிமன்யே அப்படி நினைக்கிறார்கள் நினைச்சா நினைச்சிட்டு இருக்கிறவர்களை பத்தி உபரிஷத்தை அவங்களை பத்தி சொல்றது முதல்ல வந்து மூடாக சொல்லிச்சு என்ன சொல்றது அந்த ஆளுக்கு என்ன சொல்றதுல இவரே எண்பது வயசு வரைக்கும் அம்மாஞ்சியா இருப்பாரு ஆரோக்கிய பால் வாங்கிட்டு குழந்தையோட குட்டியோட கொள்ளு பேரனோட கொள்ளு பேத்தியோட அந்த கல்யாணத்தினோட இந்த கல்யாணத்தோடு இந்த பேத்தியோட அந்த பேத்தியோட அப்படியே சாரத்துல அப்படி ஒரு பந்த பாசத்துல அப்படி அதுவே பூர்ண திருப்தி பூர்ணத்துவம் அடைஞ்சா இருக்கும் நிறைய பேர் வீட்டுல இப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா நீங்க இங்க போய் இந்த உபநிஷத்து மந்திரத்தை அவங்களுக்கு போய் சொல்லக்கூடாது அது பாலாஹா நீங்க என்ன பாலா மாதிரியே இருக்கீங்க பாலா என்ன அர்த்தம் இவர்கள் எப்படிப்பட்டவர் வயதான குழந்தைகள் ஓகே உடம்புக்கு வயசாயிருக்கக்கூடிய மனசுக்கு வயசாகல மனசோட பக்குவம் அடையாதவர்கள் மனசு பக்குவம் அடை ஏன்னா நீங்க உயிரோட கொஞ்சம் கொஞ்சம் டயத்துக்கு சாப்பாடு போட்டு தூக்கத்தை கொடுத்தீங்கன்னா ஒண்ணும் செய்ய வேண்டாம் உடம்பு வளர்ந்துடும் ஓகே அதுக்கு ஒன்னும் செய்ய வேண்டாம் நீ உடம்பு உயிரோட இருக்கிற வரைக்கும் உடம்பு வளர்ந்துடும் அறிவு வளதுக்கும் மனசு பக்குவம் ஆகிறதுக்கும் விசேஷமா ஏதாவது செஞ்சு ஆகணும் அது ஆட்டோமேட்டிக்கா நீ ஏதாவது பண்ணா வராது சும்மா இருந்தா வராது அதுக்கு பக்குவம் வரணும்ப்பா அதனால பூஜி சுவாமிஜி தயானந்த ஜி என்ன ரெண்டு விஷயம் சொல்றாரு ஒண்ணு வந்து ஏஜ் இன்னொன்னு குரோத் ஏஜ் ஒண்ணு குரோத் ஒண்ணு ஏஜ் எல்லாருக்கும் வந்துடும் கொஞ்சம் உட்டாக ஏஜ் ஆகிடும் குரோத்து நீ ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்பதான் வரும் இங்க எத் கர்மினாக ராகாத் நவேத்தயந்தி பிரவேத்தையந்தி எத் யத் என்றால் யாது காரணத்தினால் எது எஸ்மாத் எஸ்மாத் யாது காரணத்தினால் கர்மினாக கர்மத்தை செய்பவர்கள் கர்மத்தை யஜ்ஞம் யாகம் அதெல்லாம் அதையே வாழ்க்கையினுடைய புருஷார்த்தமாக கொண்டவர்கள் பிரேத்தயந்தி நேத்தின உண்மையை அவர்கள் கண்டு கொள்வதே இல்லை ந பிரவேத்தயந்தி பிரவேத்தன அறிவதில்லை அவர்கள் எதனால காரணம் என்ன ராகாத் அந்த லௌகீக சுக ஆசையினால அவர்கள் அடையாதவர்கள் ராகாத் ஆசையில் வந்து ந பிரேத்தயந்தி அறிவதில்லை அதனால தேன தேன் என்ன அதனால் அதனால் என்ன அதனால் கர்மினகா ஆதுராக ஆதுரா துயரப்பட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் ஆர்த்த பக்தா அர்த்தார்த்தி பக்தான் அந்த ஆர்த்த தான் இவர்கள் ஆர்த்தால் தான் அதுரா துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் துயரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் இந்த துயரப்பட்டு நிறைய பேருக்கு தெரியாது விசேஷம் என்னன்னா நான் துயரப்பட்டு இருக்கேன் இதனால தான் துயரப்பட்டு இருக்கேன் தெரியாது அதுதான் விசேஷம் அதனால என்ன பண்ணுவார்கள் லோக்காக நஷ்டமடைந்த லோக்காக கர்ம பலத்தை நஷ்டமடைந்த கர்ம பலத்தை அடைவார்கள் ஏன்னா எதுக்குன்னா உங்களுடைய புண்ணிய பலம் இருக்கிற வரைக்கும் சுகானுபவமான சுச்சுவேஷன் கிடைக்கும் புண்ணிய குறைஞ்சுத்தோ எது நமக்கு சுகத்தை கொடுத்ததோ அதுவே துக்கம் கொடுக்கும் அந்த ஆளே துக்கத்தை கொடுப்பாங்க ஒரு ஆள் சுகத்தை கொடுத்தாலே அந்த ஆள் நமக்கு துக்கத்தை கொடுக்குறான்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அவன் சுகத்தையோ துக்கத்தை கொடுக்கல அவன் மூலியமாக நம்முடைய புண்ணியம் செலவழிஞ்சது இப்ப அவன் துக்கத்தை கொடுக்குறான் இல்லையா ஆக்சுவலி சந்தோஷப்படு நம்ம அக்கவுண்ட்ல இருக்க பாபம் குறையிறது உங்களை துக்கப்படுத்தினாங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ் அப்படி சொல்ல நம்ம பாப்ப குறையது உன் மூலியமா என்ன கஷ்டப்படுத்துறேன் அப்படி புண்ணியம் இருக்கிற வரைக்கும் புண்ணியம் இருக்கிற வரைக்கும் தான் சொர்க்கத்தில் நம்மளை வச்சுப்பாங்க அந்த புண்ணிய கஷீணம் ஆயிடுச்சு அந்த ரம்பா உருவாசி நாடகத்தை அப்படியே மெய் மறந்து பார்க்கும்போது ரெண்டு பேர் இப்படி வருவான் இசட் இவன் மாதிரி அப்படியே தூக்குவான் ஒரு காட்சியாவது பார்த்துட்டு வர முடிஞ்சு போச்சு செல்போன்ல இது பணம் தீர்ந்து போச்சுன்னா டக்குன்னு கட் பண்ணிடுவான் அப்புறம் பேசிட்டு இருக்கும் போது டக்கு ஆப்போசிட்ல பேசிருங்க கட் பண்ண நமக்கு நம்ம ரொம்ப ஜாஸ்தி பேசிட்டோமோ சோ மினி திங் அன்னைக்கு ராத்திரி முழுக்க தூக்கம் போயிடும் அப்படி இல்ல போயிடுச்சு டக்கு கட் ஆகும் கட்டாயிடும் சொர்க்கத்தில் இருந்தா கூட வீழ்கிறார்கள் வீழ்கிறார்கள் ஓகே இதெல்லாம் சொல்றதுக்கு என்ன காரணம் வைராகிய சித்தியர்த்தம் ஓகே ஓ பூர்ணமத பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதஸ் பூர்ணய பூர்ணமாய பூர்ணமேவிஷா ஹரிஹீ ஓரு நமஹீ ஓ